எங்களின் பணக்காரர்கள் உயர்ந்த தகுதிகளையும் நிலையான சொர்க்கத்தையும் பெற்றுக் என்று கூறினார்கள் அது என்ன என்று நபி சொல்லுள்ள வசல்லம் அவர்கள் விபரம் கேட்டார்கள் அதற்கு அத்தோடர்கள் நாங்கள் தொழுவது போலவே செல்வந்தர்களான அவர்களும் தொழுகிறார்கள் நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஏழைகளாகி இருப்பதால் தர்மம் வழங்குவதில்லை அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள் நாங்கள் விடுதலை செய்வதில்லை ஆகவே அவர்கள் எங்களை விட நன்மைகளில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்று கூறினார்கள் உடனே நபி சொல்லாகு அணிஹில் வசல்லம் அவர்கள் உங்களுக்கு முந்திவிட்டவர்களை நீங்கள் அடைந்து கொள்ளவும் உங்களுக்கு பின் வருவோரை நீங்கள் முந்திக் கொள்ளவும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா நீங்கள் செய்வது போல் ஒருவர் செய்தாலே எவரும் உங்களை விட சிறந்தவராக ஆக முடியாது என்று கூறினார்கள் உடனே அவர்கள் இறை தூதர் அவர்களே சரியார்கள் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் முப்பத்தி மூன்று தடவை சுபானம் வா அல்லாஹு அக்பர் கூறுங்கள் என்று நபி சொல்லாஹு அனஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உள்ள ஏழைகள் நபிசல்லு அனிஹிவசம் அவர்களிடம் மீண்டும் வந்து எங்களின் பணக்கார சகோதரர்கள் எங்களின் செயல்களை கேள்விப்பட்டு அதுபோன்றே அவர்களும் செய்கிறார்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அனஹு வசல்லம் அவர்கள் அது அல்லாஹு தான் விரும்பியோருக்கு தருகின்ற அறுவொடையாகும் என்று கூறினார்கள் எட்டு நான்கு மூன்று முஸ்லிம் ஐந்து ஒன்பது ஐந்து இது முஸ்லிமில் உள்ள அறிவிப்பின் வாசகமாகும்